சுவாவரக்திய மகான் வத்திக்ரமாக மனுஷனோட சுவாவத்துல சில சில வாசனைகள் இருக்கே அது வந்து எது எது அவனுக்கு சௌகரியமோ எல்லாத்தையும் எடுத்துப்பான் நீ வந்து தர்மம்னு சொன்னா அவனுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துட்டு அப்புறம் நீ வந்து இது இல்லையப்பான்னு சொன்னா கேட்கவே மாட்டான் ஒன்னையே கோட்டு பண்ணுவான் எது வாக்கியதோ தர்ம இது இத்தனஸ்தா நம் அந்நிய தசிய நிவாரணம் ஜன அவ வந்து மாத்திக்க மாட்டான் அவனுக்கு எது சௌகரியமும் அவனுக்கு வந்து தர்மம் பண்ணணுங்கிறது கிடையாது மாஸ் அக்சப்டன்ஸ் வேணுங்கிறது தான் உண்டு அவனுக்கு அவனுக்கு வாஸ்தவமான தர்மத்தை பத்தி யாருமே கவலைப்படலை அவ என்ன பண்றா நான் தர்மம் தான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சிருந்து நான் பண்றது கரெக்ட் அவன் சௌகரியமா அவன் எடுத்து வச்சுன்னுட்டு அதற்கொரு பிரச்சாரம் பண்ணி அதுக்கு ஒரு குரூப் வச்சுடுவான் நீயே மாத்தினாலும் மாட்டான் அதனால பரமார்த்த வித்தியையை சொல்லணும் லௌகிக வித்தியை ஒன்னும் பேசி பிரயோஜனமே இல்லை பரமார்த்த எல்லாருக்கும் புரியுமா புரிஞ்சவும் புரியட்டு இல்லாதவங்க எப்படியானாலும் புரிஞ்சுக்க மாட்டான் தர்மம் புரியணமானால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம தர்மம் புரியாது சித்தம் சுத்தமாகாம தர்மம் புரியாது சித்தம் சுத்தமாகணுமானாலும் அந்த ஹையர் ஐடியல் அவனுக்கு வரணும் அதை தவிர அந்நியமான ஒரு பொருள் இருக்கு அலைய ஆரம்பிச்சிடும் போக இந்த சத்தியத்தை பார்ப்போம் முதல் ஸ்டெப்ல நமக்கு தெரியாது ஆனா விசார சூக்ம மண்டலங்கள்ல நமக்கு தெரியும் விகல்பங்கிறது என்னன்னா கொஞ்சம் சூக்மமாக அந்யம் எத ஒத்து மனசு அலைஞ்சிடும் அதுதர் என்ன சொல்றார் அந்த பகவானை தவிர அந்நியமா கிஞ்சன கொஞ்சோண்டு ஏதாவது ஒன்னு இருக்கு நீ வாயால சொல்லக்கூட வேண்டா நீ பாட்டுக்கு எல்லாம் வெளியில அத்வை சொல்லி மனசுல இருந்தா கூட அது சிஷியனை இன்ஃபுளு பண்ணி விடுப்பாங்க உனக்கு விவக்ஷம் இருந்தா போறோம் நீ வாயெடுத்து வெளியில சொல்ல கூட வேண்டாம் எனக்கு அப்படின்னு வச்சிருந்தாலே வேறு வேறுங்கிற புத்தி வந்துடும் வந்துடும் இது அதுன்னு ஒரு பிரிவு வந்துடும் அந்த ரெண்டு வந்துடும் ரெண்டு வந்து ந குத்திரச்சி ஒரு இடத்துலயும் ஒரு காலத்திலையும் இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தா வந்துடும் கால அளவால நிம்மதி வருது மாயோட பவர் காலம் யூஸ் ஆகுமே தவிர காலத்தினால அட்டைன்மெண்ட் வராது இப்ப அடைஞ்சா உண்டு இந்த உபனிஷத்தை சொல்ல போறது இப்போ இங்க இப்போங்கிறது திஸ் மோமெண்ட் இந்த ஜென்மாலேயா ஆச்சு காலம்ல அதித் துஸ்திதாமதி இந்த புத்தி வந்து பிடி கிடைக்காது அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது எப்படின்னா புயல் காத்துல மாட்டின்ற படகு போல தோணி போல அலையும் அது மனசு என்னக்கா அதுவும் இருக்கே இதுவும் இருக்கே அங்கும் இருக்கே எங்க இருக்கே பல காரியங்கள் இருக்கே அது கூட இதுவும் இருக்கே இப்படி அலைஞ்சிருக்கோம் அதனால ஏகமேவ அத்விதீயம் ஒரு வஸ்து தான் இருக்கு அந்நியமான ஒரு பொருள் இல்லைங்கிறது திருடம் மணிக்கணும் அது திருடம் மணின்னு விட்டானா மடமும் வேண்டாம் சன்னியாசமும் வேண்டாம் ஆசிரமம் வேண்டாம் காட்டுக்கும் போக வேண்டாம் எங்க இது நீ போக வேண்டா வனாந்தரத்துக்கும் போக வேண்டா இருக்கிறது எல்லாம் பகவான் தான் அப்புறம் எங்க ஓடி போறது சர்வமும் பகவானை தவிர பொருள் ஒண்ணும் இல்லைன்னு யாருக்கு தத்துவ அவனுக்கு சந்யாசமும் ஒண்ணும் கிடையாது அவன் இருக்கிறது பிரம்ம நிர்வாணம் எப்படி இருந்தாலும் ஈஷாவாஸ் சர்வம் வாசுதேவ சர்வம் இல்லையா அப்படி இருக்கிற நிலையில மனம் புத்தி எல்லாம் கூட ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அந்நியமில்லங்கிறது ஞானியோட தத்துவ நிச்சயம் சங்கராச்சாரியர் சொன்னார் மனசு புத்தி முதலா மனசுல வரக்கூடிய விற்பிகளை எல்லாம் கூட பிரம்மாத்மத்துவ அவலோகனாத் அவன் எப்படி தியாகம் பண்றான் நாம் மனசு நான் இல்லை எண்ணங்கள் அப்படி விடலையாம் அது என்ன பண்றான்னா ஸ்வர்ணம் வளை மாலை மோதிரம்னு மாறுற போல உள்ள இருக்கிற சித்திருக்கே மனசாகவும் புத்தியாகவும் சரீரமாகவும் இந்திரியங்களாகவும் எல்லாம் தோன்றது இருக்கிறது ஒரு ஸ்வர்ணம் தான் அப்படின்னு இருக்கிற கனகைகோ திருஷ்டி போல பிரம்மாத்மத்துவ அவலோகனா தெகோஹி மகதாம்பூஜ்யா சத்யோமோக்ஷமயோ விது இங்கேயே அவன் முக்தனாய்டான் மனசு ஆத்மாதான் இந்திரியங்கள் சரீரம் என்னென்ன இருக்கோ எல்லாம் ஒரு சித்து ஒரு சைத்தன்யம் தான் பல நாம ரூபங்களோட தெரியறது இதுதான் பகவான் வந்து ஒருவனா முன்னை ஒழித்து எவர் வருவார்னா உன்ன தவிர பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ தன்னை விடுத்து தனுவேது தன்னை தனுவென்பான் அஜானி தானாக கொள்வான் தனையறிந்த ஜானி தரிப்பாய் பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ சொர்ணத்தை விட்டுவிட்டு பூஷணம் ஏதாவது இருக்கா இந்த சொர்ணம் வேண்டா இல்லாம வளை தாங்கோ மாலை தாங்கோ சொல்ல முடியுமா வலை மாலை மோதிரம் எல்லாத்தையும் நம்ம வித்தியாசம் பாக்குறோம் திருட வரவனுக்கு எல்லாம் ஒன்னுதான் இல்லையா அவன் வளை போரும் மாலை மட்டும் போரும் சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போட்டு சொர்ணத்தை தான் பாக்குறான் கனகைக மகா அப்ப அந்த ஒரு வஸ்துவை பார்க்கிறவனுக்கு எந்த நாம ரூபம் முக்கியமே இல்லை அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் முக்கியமே இல்ல அதுல வரக்கூடிய மூட்ஸ் முக்கியமே இல்ல அதுல வரக்கூடிய மேனிபெஸ்டேஷன் வெளியிலையும் உள்ள மூட்ஸாக மனசுலையும் பிரகாசம் பிரவருத்தி மோகம் என்னென்ன வரதோ எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிற சத்தியம் ஒண்ணு அந்த வஸ்துதான் பலதாக நாம பிரிஞ்சு பல வஸ்துக்களாக பிரிஞ்சு காணப்படுறதுங்கிற தத்துவ நிச்சயம் அவனுக்கு சகஜமாயிடும் அவனோட அனுபவம் அவனுக்கு சாந்திங்கிறது நிம்மதிங்கிறது சகஜமாயிடும் அப்ப மனம் அப்படிங்கிறது ஆத்மாவில இருந்துமான ஒரு பொருளாக இருந்து இவனுக்கு கஷ்டம் கொடுக்காது மனமும் ஆத்மாவில் எழும்பக்கூடிய ஒரு அலைதான் ராமகிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா சொல்றார் அசங்காம இருக்கிற ஜலம் ஆத்மா அசங்கினா மனம் அசங்கினா மனம் அதே ஜலம் கட்டி ஆகிடுதானா பண்ணி முதல்ல அந்த சித்வரூபதாம் விஜய் அந்த சித்வரூபதாவ தெரிஞ்சு நிட்டம்னா சித் மாத்திரமான வஸ்துவ தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அதுல உதிக்கிறதெல்லாம் அந்த பரமேஸ்வர சக்தி விசேஷமே பரமேஸ்வரனிலிருந்து பின்னம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் ஆனால் அதோட சொன்ன விஷயம் ஏன சூப்பி ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதமுபாசத்தே முக்கியமான விசாரத்துக்கு ஸ்ரேனியது கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனைக் காணுவது எவர் பார் அருணாச்சல அக்ஷரம் ஆனையில வரது இல்லையா கண்ணுக்கு கண்ணாக இந்த கண்ணு வெளியில பாக்கிறது சங்கராச்சாரியர் ஏகஸ்லோகின் ஒன் பண்ணியிருக்காரு கிம் ஜோதி தபானுமானம் ரவிதீபர் चक्षुस्त निमीलनासम कि दर्शने कि तहम भाकोति तदस्मी एंज्योति प्रपंच पाकर चंद्रन रात्र अलकाला वि சியாதேவம் இதெல்லாம் பிரேதாரணி உபனிஷத் விளக்க நிமேலனாதிசமயே கண்ணை மூடிக்கிற போது தெரியறது தீஹி புத்தியினால பார்க்கிறேன் புத்தியோட பிரகாசத்தியும் புத்திக்கு சாட்சி அப்படி எடுத்து தியா தர்ஷனே எடுத்தா யோ புத்தேகே பரதஸ்து சஹா புத்திக்கு சாட்சியா இருக்கிறவன் தியாக அதர்ஷனே புத்தியும் இல்லாத சுசுப்தி நிலை இருக்கோ எல்லாம் அங்க என்ன அங்க ஒரு ஜோதி இருக்கே ஜோதிஷா ஆத்மாவாக ஜோதி எல்லாத்தையும் தானே தன்னை தெரிஞ்ச இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துற அங்க என்ன மிஞ்சி நிற்கிறது அகம் அப்படிங்கிற அந்த மட்டும் இருக்கான் பரமகம் ஜோதி நீதான் பெரிய ஜோதிப்பா எல்லா ஜோதியும் பிரகாசப்படுத்துற பிரகாசமே உன்னோட ஸ்வரூபம் பிரகாசோமே நிஜம் ரூபம் நாதி அஹம் ததா அந்த பிரகாசம்தான் என்னோட நிஜம் ரூபம் வாஸ்தவமான ரூபம் அகம் ததா அதிலிருந்து அந்நியம் இல்லைன்னா அந்த பிரகாச வஸ்துவே நான் எந்த இருளும் அதை பாதிக்காது அதுல எந்த தடையும் வராது அதுல எந்த விகல்பம் பிரதிபந்தமும் வராத சுயம் பிரகாச வஸ்து இந்த பிரகாசத்தினாலதான் கண்ணு தெரியறது கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாம் மன விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய பொ பொ பொக்கும் கண்ணாம் ம கண்ணாம் ம விண்ணுக்கும் விண்ணாய் ஒரு பொருள்ருந்தபடி உள்நாடு உளத்து ஒளிரும் அண்ணாமலையின் ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதிசுலபம் மலையாளத்தில ஹரிநாமகீர்த்தம் அர்க்கானலாதி வெளிவக்கே கிரிக்கமொரு கண்ணின்னு கண்ணு மனமாக கண்ணதினும் கண்ணாயிர பொருள் தானுறளவானந்தெந்தாராயணாய எல்லாற்றும் கண்ணாய்டுள்ள பொருள் சூரியன் சந்திரன் எல்லா ஜோதிகளும் ஈ கண்ணு கொண்டு காணும் அது மனசாக கண்ணு மனசு இந்திரியங்களிலுடன் புறத்து வந்து காணும் அதே சாட்சியாய்ட் கண்டு கொண்டே இந்த பிரபோத சுதாகரத்துல ஒரு திருஷ்டாந்தம் சதிருஷ்டாந்தம் சொல்ற ஒரு இருட்டு ரூம்ல ஒரு விளக்கேத்திவை அஞ்சு ஓட்டை போட்டு ஒரு கொடத்தால கமுத்தி முடியும் அஞ்சு ஓட்டையாலேயும் இந்த வெளிச்சம் வெளியில வரும் கிரணம் கிரணமா வரும் ஒவ்வொரு கிரணத்துக்கு முன்னாலே ஒரு ஒரு வஸ்து அப்படி வச்சு அந்த அஞ்சு வஸ்துக்கள் அஞ்சு இந்திரியங்களுக்கு பிரதிநிதி வீணை நெல்லிக்காய் கஸ்தூரிக்கா ரத்னம் விஷதி இப்படி அஞ்சு பதார்த்தங்கள் சொல்றேன் சும்மா ஒரு திருஷ்டாந்த வச்சா அஞ்சும் தெரியும் வெளிச்சத்துல கிரண்கிரணத்தினால தெரியும் இதுல பதார்த்த ஜானிஜாயத்தே ஒரு பதார்த்த ஜானம் வருது இந்த விஷயம் இருக்கு தெரியாது சுவாமிகள் அங்க பிரவச்சனை நடக்கிற போது சொன்னார் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன் லாஸ்ட் டே பிரவச்சனம் பண்ற போது சொன்னார் நானும் பதினாலு வயசுல பீடத்துக்கு வந்து சன்னியாசம் எடுத்துன்னு விட்டேன் அப்புறம் பூஜை தினம் பண்ணிட்டு இருக்கேன் பூஜைங்கிறது அப்படியே கைக்கு வழக்கம் நிசர்க்கம் இந்த பிரவச்சனம் முடிஞ்சுட்டு அப்படியே போய் பூஜைக்கு உக்காந்துட்டேன் ராத்திரி நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பிரம்மச்சாரி சிரிச்சுட்டே இருக்கான் என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறான் புரியல எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறவர் எல்லாம் பண்ணியாச்சு எந்தாச்சிரிக்கிறேன் இன்னும் நிவேத்தியமே பண்ணல தீபாராதனை ஆரம்பிச்சுட்டு இல்லையே நானும் என்னக்கா இது ஓடிண்டே இருந்தது இந்த திருஷ்டாந்தம் உள்ள இந்த பிரபோத சுதாகரன் சொன்ன திருஷ்டாந்தம் உள்ள ஓடிண்டே இருந்தது நம்ம ஏதோ பண்ணிண்டே இருக்கேன் இது இப்படி மாதிரி சம்பவிச்சதே கிடையாது இந்த ஸ்லோகம் வரது எனக்கு ஞாபகம் வருது அது அப்படியே உள்ள ஓடிண்டே இருந்தது அது இதை விட்டுட்டு அதுக்கு போயிட்டு எங்க அந்த அந்த சூக்மதை அந்த திருஷ்டி உள்ள போறபோது அந்த மனநம் அந்த மனநம் உள்ள வரத்தை உள்ள நில அப்படின்னு காடத்வாந்த கிரகாந்தலே தீபம் நிதாய உஜ்வலம் இருட்டு ரூம்ல விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்குள்ளே வர கிரணம் அந்த பதார்த்த ஜானம் ஜாயத்தே அது வந்து பொருளால தெரியறதா விளக்கால தெரியறதா ஒன்றும் இல்லையா தீபஜோதிவ சரணம் அந்த தீபஜோதி தான் காரணம் தேகே ததா ஆத்மா ஸ்திதா அதுபோல இந்த சரீரத்துல ஆத்மா தான் காரணம் எல்லா அறிவுக்கும் வெறும் ஜட சரீரம் ஒன்னும் பார்க்காது கேட்காது ஒண்ணும் பண்ணாது உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்து தான் கண்ணால பாக்கிறது ஆத்ம வஸ்து தான் கேக்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி கர்மங்கள் எல்லாம் கூட ஆத்மா தான் பண்றது ம பாகவத ஆத்ஜதே சிரே ஹரதீஸ்வர ஈஷா வாசியம் இடத்துல பாகவதம் போயிட்டு ஆத்மா வாசியமிதம் விஸ்வம் அப்படின்னா ஆத்மான இந்த நான் இல்ல இது கணேசன் கணேசன் இஸ் நாட் காட் அத்வைதம்னா என்னன்னாக்கா ஈஸ்வரனிலிருந்து அந்யமா ஒரு நான் இல்லை இல்லாம என் நான்கிறது ஈஸ்வரன் அர்த்தம் இல்லை நான்கிறது பொய் அதனால தான் இந்த நானை தேடி பார்க்க பார்க்க சொல்றோம் நான்கிறது என்ன நான்குற அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்னன்னு தேடி பார்த்தா அதுக்கு இருப்பே இல்லை அகண்டமா ஒரு வஸ்து தான் இருக்கு அதுல இது ஒரு எண்ண அலை தோற்றம் தான் இருக்கு அந்த இருப்பு தான் இருக்கு அஸ்தித்வம் தான் இருக்கு அஸ்மித்வம் இல்லை இந்த அஸ்மிங்கிறத இங்க ராம் சுகதாஸ் மகாராஜர் தான் பரமபாகவதர் பெரிய அவருடைய பிரவச்சனத்தில் சொல்லிட்டு இருப்பார் இந்த அஸ்மி அப்படின்னு தோன்றதோ இல்லையோ அதுல இந்த ஆம்னஸ் தேடி பார்த்தா ஆம்னஸ் வந்து கிராமட்டிக்கலி இந்த ஐ கிட்ட ஒட்டின் இருக்கு அந்த ஆம்னஸ் தேடி பார்த்தா ஆம்னஸ் போயிடும் ஈஸ்னஸ் தான் இருக்கும் அது அயாம் சொல்றதுக்கு இல்ல ஈசுதான் இருக்கும் அஸ்தித்வம் தான் அங்க நான் ஒன்னு ஒட்டிக்கிறதுக்கு இல்ல எங்க அந்த நான தேடி பார்த்தா நான் மறைஞ்சு அஸ்திதான் இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு அதோட பிரத்யபிக்ன யாருக்கு வந்துடுத்து அவன் அகண்டத்துல பிரதிஷ்டிதான் ஆயிடுவான் எல்லையற்ற பொருள்ல பிரதிஷ்டிதான் ஆயிடுவான் நான் இவன் அவன்கிற அபிமான விற்பி இழந்து போய் சுத்த சைத்தன்யத்துல பிரதிஷ்டிதான் ஆயிடுவான் அது அதுதான் கண்ணால வந்து ரூபத்தை பார்க்கிறது எச்சுஷான பசியூஷி பசிய பிரம்மத்துனால கண்ணு காண்றதோ அதுதான் நேதம் உபாசத்தை கண்ணால எது பாக்கிறையோ அதுல கண்ணால காணப்படுற பொருள் இல்ல திருப்பி அதேதான் எச்ோத்தேண நுணோதி ஏனஸ்மிதம் ஷ் ததேவிரம் வித்தி உபாசத்தை இது சத்சங்க விஷயம் சத்சங்க விஷயம் எப்பவுமே சொல்லுவேன் சவணம் பண்றது எதுக்குன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கு நமக்கு புரிஞ்சுண்டு சில சில மாசல்லாம் நீக்கிறதுக்கு இருக்கு உள்ள புத்தியில இருக்கிற சில மாறாடுகள்லாம் முதல்ல சத்சங்கத்துல கேட்டு கேட்டு கோட்டு கிளீன் ஆகும் தவறான அறிவுகள்லாம் போகும் அதெல்லாம் முதல் படி இது இப்படி அப்படின்னு நினைச்சிருக்க போய் கொஞ்சம் கொஞ்சம் டோர் கிளியர் ஆகும் உள்ள இருக்கிற லயஸ் எல்லாம் போகும் முடிவுல சத்சங்க எதுக்குன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஸ்ரவணம் பண்றது எதுக்குன்னா எவன் இருக்கிறதுனால சிரவணம் பண்றவானோ அவனுக்கு நேர திரும்பி விடும் ஸ்ரத்த கேக்கிறது விஷயம் கவனம் போயிடும் ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம் எது இருக்கிறது இந்த கேனால இருந்தே வர்றது உபனிஷத் பூரா ஏன ஏன்னா ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம் எவன் இருக்கிறதுனால கேக்கிறோமோ யாரு இதுக்குள்ள இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கானோ யாரு இதுக்குள்ள இருக்கா யாரு கேட்கறா யாரு பார்க்கிறா யாரு மனநம் பண்றா யாருக்கிறா யாரு இதுக்குள்ள ஒருத்தன் இருந்துட்டே இருக்கா நான் நான் நான் நான் சொல்லிட்டே இருக்கானே அவனோட ஸ்வரூபம் ஏன்னா அப்படின்னு கவனம் வந்து அந்த அட்டென்ஷன் வந்து அந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்ங்கிற அந்த தாரா அவ போய் தொடும் அந்த வஸ்துவ அப்போ சச்சங்கம் பலிச்சிருத்தேன் அந்த செவியை வந்து உள்ள திருப்பி விடுப்பா எல்லாத்தையும் உள்ள திருப்பிய ஹிருதயத்துக்குள்ள போய் புகிட்டு ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணவை ஹிருதய சுஷிரத்துக்குள்ள எல்லா சக்திகளும் பிரவேசமாகட்டும் ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம் அப்படின்னு சொல்லி உள்ள திருப்பி விடு அடுத்தது ஏன பிராண பிரணீயத்தே ததேவிரம் வித்தீ நேதம் எதிதமுசே பிராணன்னா ரெண்டு ஒன்னு வந்து மணக்கிறது மணக்கிறதுங்கிற அர்த்தத்தையே பண்ணிட்டா கிராண விஷயம் எது இருக்கிறதுனால பிராணிதி மணக்கிறதோ எது இருக்கிறதுனால பிராணன் வேலை பண்றதோ இல்லாட்டா பிராணன் வேலை பண்ணாதோ அதுவே பிரம்மன் இன்னும் வந்து மூச்சு காத்து இல்லையா அது பாட்டுக்கு ஒரு இன்டெலிஜன் வெளியில வருது உள்ள போறது வெளியில வருது நாம போய் டேம்பர்லாம் பிராணாயாமம் பிராண நாகர தேவதையை வணங்கி அதுகிட்ட கேட்டுண்டு அது கிட்ட அது டைரக்ட் பண்ற மாதிரி தான் பிராணாயாமம் பண்ணணும் அல்லாம வெளியிலேருந்து ரெடிமேடு சிஸ்டப்படி எல்லாம் பண்ணினாக்கா பிராணேவத வழங்காது ஒரு டியூனிங் வரணும் அதனாலதான் வைதிக சம்பிரதாயம் பூராவும் பிராணோபாசனை சொன்னேன் முதல்ல கர்மா கர்மா அப்புறம் சமஸ்த கர்ம ஆசிரிய பூதஸ்ய பிராணசிய உபாசனம் அப்படி சமாப்தம் பிராணோபாசனம் நம்ம வந்து எல்லாம் யாக யஜங்கள் அன்னேன பிராணாக பிராணை பலம் இல்லையா அன்னம்தான் முதல்ல வித்திய அப்புறம் பிராணன் அப்போ பிராணனுக்காகத்தான் அன்னம் பிராணனாலதான் பலம் பலத்தினாலதான் தபஸ் எப்படின்னு போறது இப்ப இந்த பிராணனை பத்தி எல்லாம் ிஷ்டோ மோவி அந்த பிராணன உபாசனை பண்றதுதான் வைதிக கருமானுஷ்டானங்கள் எல்லாம்னு முதலே சொன்னேன் அது அந்த பிராணோபாசனே பிரம்மச்சாரி பிராணசிய பிரம்மச்சாரியஸ்மி நாம் பிராணன் கிட்ட நம்ம உள்ள சிஷியம் வெளியில இருக்கிற குரு என்ன பண்ண போறான் பிராணனை பரிச்சயப்படுத்தி கொடுக்க போறான் பிராணனோடு பாகிய ரூபம்தான் அக்னி இந்த வெளியில இருக்கிற அக்னி இருக்கே அந்த அக்னி என்ன பண்றது இவனுக்கு உள்ள இருக்கிற அக்னிய காட்டி கொடுக்கிறது அப்படித்தான் உபகோசல்கிற பிரம்மச்சாரிக்கு அந்த அக்னி சொல்லி உபதேசம் அந்த பிரம்மச்சாரி குருவோட அக்னி உபாசனம் பண்ணிட்டு இருந்தார் அக்னிஹோத்திர சாலையில எல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாள் குரு கொஞ்ச நாள் எங்கேயோ வெளியில போனாரு திரும்பி வந்து பார்த்தா இவன் ஜொலிக்கிறான் அப்படி உபதேசம் பண்ணல ஒன்னும் கொடுக்கல அக் உபாசன குரு பத்னி கூட குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த குழந்தைய சொல்லிக் கொடுக்காம வச்சிருக்கேன் அவருக்கு தெரியும் அவர் மாடு மேச்சு ஞானத்தடைஞ்சவர் அவர் மாடு மேய்ச்சு ஞானத்தை அடைஞ்சவர் அதனால எந்த பிரம்மச்சாரிக்கு சொல்லிக் கொடுக்கணும் எந்த பிரம்மச்சாரிக்கு சொல்லிக் கொடுக்கப்படாதுன்னு அவருக்கு தெரியும் சொல்லிக் கொடுத்தா அவன் கட்டு போயிடுமா சொல்லி கொடுத்தா அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோங்கிறதுனால இவர் சொல்லிக் கொடுக்காமையே வச்சுருக்கார் இவர் கொஞ்ச நாள் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்தா அவன் ஜுவலிக்கிறான் அவன்கிட்ட கேட்டான் எப்படிப்பா அவனுக்கு யார் உபதேசம் பண்ணினா பிரம்மனிஷ்டனை மாதிரி பிரகாசிக்கிறேனி அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லையே இல்லை ஏதாவது நடந்ததா உனக்குன்னு கேட்டுரு அது சொல்றது நான் அக்னியை உபாசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த அக்னி இருக்கே ஒரு நாளைக்கு இப்படி இருக்கலை அப்படின்னு அவ்வளவுதான் இப்ப நம்ம சாதாரணமா பாக்கிற மாதிரி ரூபத்துல இருக்கல அப்படின்னா அந்த அக்னி தேவதா ரூபமா வந்து உபதேசம் பண்ணித்து என்ன பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு கம் பிரினாக்கா சுகம் கம் அப்படின்னா ஆகாஷம் பிராண அப்படின்னாக்கா ஊர்ஜம் எனர்ஜி சக்தி எல்லாம் இத மூலையுமே பிரம்மஸ்வரூபமா உபதேசம் பண்ணித்தான் சுகம் ஆகாசம் எல்லையற்றதுலதான் சுகம் அதுவேதான் பிராணன் உபதேசம் குரு வந்து உபதேசம் பண்ணி கொடுக்கிறார் கடைசத்தை குரு உபதேசம் பண்ணி கொடுக்கிறார் தேவதைகளும் உபதேசம் விஸ்தாரம் பண்றதுக்கு குரு இதெல்லாம் வந்து உபநேஷ் காலத்தோட முடியலை நிறைய சாதகளுக்கு சொப்னத்துல உபதேசம் அப்படி வரும் நிறைய பேருக்கு குரு உபதேசம் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் சொப்னத்துல வந்திருக்கும் அப்படி எல்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி அந்த பிராணன்தான் குரு அப்ப அந்த பிராணனை பரிஜயப்பட்டு பிராணன்கிட்ட ஒரு ட்யூனிங் வந்த அந்த பிராண தேவதை அனுசரிச்சு போக அந்த பிராண தேவதை எங்கிருந்து கிளம்புறதோ ரமண பகவான் காவியகண்ட கணபதி முனிக்கு உபதேசம் அகம் வித்தி எங்க கிளம்புறதுன்னு பார்த்தா அந்த இடத்துல போய் ஹிருத்துல போய் அடங்கும் கிளம்புறது அகம்பிருத்தியும் அகம் விருத்தி அகம் விருத்திங்கிறது மனசு இல்லையா மனசோட மூல ரூபம் பிராணன் பிராணனோட மூல ரூபம் மனசு மனசோட மூல ரூபம் அகம் வித்தி அப்ப அதனால தான் ஒரு இதுல ஒவ்வொரு மண்டலமும் தபசினால சுத்தமாகிறது அந்த <Sanamaya> etam etam etam அன்னமயமாத்மான அதுக்கப்புறம் பின்னால போகிற போது மூலாவித்யா மண்டலம் எதுல வந்து இந்த மனசு பிராணம்ல இருக்குன்னு கல்பன பண்ணிண்டாலும் அந்த அவித்ய அந்த அவித்ய நிவர்த்தி பண்ணி ஏதம் ஆனந்தமயமாத்மான எல்லாம் தாண்டி விட்டான் தாண்டி இமான் லோகான் காமான் நீ காமரூப் அனுசஞ்சதன் ஏ தத் சாமகாயன் அங்க வந்து சாமகானம் என்ன வேலை முடிஞ்சு விடுத்த எல்லா வேலையும் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் ஹபாடன்னு உட்காந்துக்கிறேன் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஏ தத் சாமகாயன் ஆஸ்தே ஹா ஊ நம்மளே சொல்லுவோம் இல்லையா வேலை பண்ணி முடிஞ்சுங்கிற மாதிரி அந்த வித்வான் என்ன பண்ண என்ன இருக்கு அகமன்னம் அகமன்னம் என்ன சொல்றார் தள்ளிட்டாக்க வந்தாருப்போம் அன்னம் இல்லை ஜட சரீரத்தை தள்ளினார் பிராணனை தள்ளினார் மனச தள்ளினார் விஜய் தள்ளினார் எல்லாத்தையும் தள்ளி ஆனந்தத்தையும் தாண்டி மயமா இருக்கிற ஆனந்தம் வந்து போற ஆனந்தத்தையும் தள்ளி போய் ஆத்மாவை தெரிஞ்சுட அப்படி திருப்பி அன்னத்தை பார்த்தா அகமன்னு தள்ளினேனோ ஜட பொருள் எல்லாம் ஆத்மஸ்வரூபமாவே தெரியமா இருந்ததோ அதெல்லாம் சைதன்யமாவே தெரியிறது எல்லாம் ஆத்மஸ்வரூபமாவே தெரியிறது ஆத்மாவில் இருந்து அந்நியமாவே தெரியல அப்படி பார்க்கிற அந்த மாதிரி ஒரு ஞானம் அவனுக்கு பிரகாசிக்கிறது அப்போ அதுதான் பிராணன் வந்து அது பர்ந்தம் இவனை கூட்டின்னு போறது இந்த பிராணன் இருக்க மேலுக்கு போறதுக்கு மனோமயம் விஜயான மனசே டைரக்டா பிடிக்க முடியாது பிராணன் மந்திரமும் பிராணம் தான் எதுக்கே சொன்னேன் எல்லாம் பிராணம் மந்திரம் பிராணன் ஆயிடும் பிராணன் மந்திரம் லுப்புத்தம் இப்படி அதனால பிராணன் செந்து பிராணன் எங்கிருந்து கிளம்புறதுன்னு பார்த்தா ஆத்மாவில் அடங்கிவிடும் ஆத்மா அதுதான் பிரம்ம நேதம் யதிதம் உபாசத்தை நீ உபாசனை பண்றிய அது இல்லை இப்படி சொல்லி குரு சிஷியனை உபாசனையை தாண்டி ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு உபதேசம் கொடுத்தான் உபாசனையை தாண்டி எது உபாசனைக்கு மூலமா இருக்கும் அந்த பொருள் உபாசனால சித்தம் ஷார்ப்பாயிடு சிஷியனோட குரு என்ன பண்ணினார் ஒரு வில்ல எடுத்து வச்சின்ற அதுல ஒரு அம்ப வச்சார் இழுத்து விட்டார் சிஷியன் பார்த்து பரமேஸ்வரன் கிட்ட சொல்றோம் நமஸ்தேருவ உதோத இஷவே நமஹா நமஸ்து தன்வே பிவத்தமா பரம மங்கலமா அந்த அம்பு பட்டா தரேருவாத்திவிவம் தனுவரவியாத்தையோருமையே பரமேஸ்வர அந்த அம்பை என் மேல விட்டு உன் கரைய தேங்க அம்பு என்ன மகா வாக்கியம் வில் என்ன அம்பு மகா அவர் கை வேதம் அந்த ஹஸ்தத்துல என்ன பிடிச்சுக்கிறார் தனுர்வாஷதம் மஹாஸ்திரம் உபாசா நிஷிதம் சந்தித்த ஆயமிய தாவகதேன லம் தேவ அக்ஷரம் சோமிய வித்தி பிரணவோ தனு ஷரோஹி ஆத்மா பிரம்ம தல்ல அப்பிரமத்தேன வேரவத்தன்மயோவேத் அப்படின்னு உபநிஷத்தே வியாக்கியானம் பண்றது நம்ம ஒன்னும் வேற பாஷியத்துக்கெல்லாம் போகணுங்கிறதே இல்லை உபநிஷத்தே வியாக்கியானம் பண்ணிவிடுத்து பரமேஸ்வரன் கையில இருக்கிற வில்லு என்ன அவர் கையில இருக்கிற அம்பு என்ன அவர் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்ன எல்லாம் சிவம் बभूवते தனு அந்த பரம மங்களம் அந்த உபனிஷத்துங்கிறது சிவம் भद्रम